சமியங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித்தாய நமோ வியாசாய விஷ்ணவேடைய அர்த்தமாம் தர்மத்தை புரியவைப்பதற்காக இத்திஹாசங்களையும் புராணங்களையும் வேதவியாசர் இவ்வுலகத்தில் பரவச் செய்தார் இரண்டு இத்திகாசங்கள் ராமனுடைய கதை சொல்ல வந்த ஸ்ரீராமாயணம் கிருஷ்ணகசை சொல்ல வந்த மகாபாரதம் கண்ணனே தர்மம் அவனை பற்றியவர்களே தர்மத்தை அறிந்தவர்கள் கண்ணனையே தங்களுக்கு நாசனாக கொண்டிருந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள் அதில் மூத்தவனுக்கு தர்மபுத்திரன் என்னே திருநாமம் தர்மம் அறிந்தவன் அவனை பரீட்சை பண்ணி அவன் வாயிலாக உலகத்துக்கு தர்மத்தை தெரியப்படுத்த வேணுங்கிறதுக்காக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 இதுல முக்கியமாக வித்தியாசம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது பிடித்த செயலை கஷ்டப்பட்டு செய்தாலும் மனக்கொதிப்பு ஏற்படுவதில்லை செயலை கஷ்டப்பட்டோ எளிமையாகவோ எப்படி செய்தாலும் மனக்கொதிப்பு ஏற்படுகிறது ஆகையால் நமக்கு பிடித்த செயல்களைத்தான் செய்ய வேண்டும் அந்த பிடித்தவையும் தர்மத்துக்கு புறம்பில்லாதவையாக இருக்க வேணும் ஏன்னா அந்த செயல் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போராது அது பகவானுக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் பகவானுக்கும் பிடித்ததாய் நமக்கும் பிடித்ததாக ஒரு செயல் இருந்தால் அப்ப கண்டிப்பா மனக்கொதிப்பு ஏற்படாது மாச்சரியத்தை தொலைத்து விடலாம் நாம் ஒத்தொத்தரும் குளிர்ந்திருக்க வேண்டும் கொதிப்பு கூடாதுன்னு பார்த்தோம் யார் குளிர்ந்திருப்பார்கள் யார் கொதிப்பர்கள் இது ராமாயணத்தில் ரொம்ப அழகான சின்ன கதை இலக்குவனும் ராமனும் விடியற்காலை போதில் நீராடுவதற்காக தண்ணீரில் இறங்குகிறார்கள் அப்போது ஒரே குளிர் பல் கிட்டிட்டு போகிற அளவுக்கு குளிர் அதைக் கண்ட லக்ஷ்மணன் அருகிலிருந்த ராமனை பார்த்து சொல்லுகிறான் அத்திய சுகசம்பிருத்தக சுகுமார சுகோசிதா கசன் அபரராத்ரேஷு கரையூம் அவகாகத்தே நாம விடியற்காலை போதில் நீராட வந்துள்ளோம் பின்னிரவுப் பொழுதில் குளிக்கப் போவான் பரதன் நந்திகிராமத்தில் ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து தான் நாட்டை முடிசூடிக் கொள்ளாமல் பாதுகையையே வைத்து நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான் நந்திகிராமே ஸ்திதேகரோத்ராஜ்யம் ராம ஆகமன காங்க்ஷயா என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் அவனும் தினமும் நீராடப்போகிறான் அதேபோல் காட்டுக்குள் இருந்த இலக்குவனும் ராமனும் சீதையும் நீராடப் போகிறார்கள் லட்சுமணனுக்கு குளிர்கிறது பரதனுக்கு குளிரவே குளிராதான் லக்ஷ்மணனுக்கு அது தெரியாது போலும் அவன் ராமனிடத்தில் மிக மென்மையானவன் பரதன் குளிர் தாங்க வெப்பம் தாங்கமாட்டான் நம்ம பிரிந்து எவ்வளவு துன்பப்படுகிறானோ பின்னிரவு போழகில் நீராடப் போகிறானே எவ்வளவு தாக்குமோ என்று வருத்தப்பட்டான் இலக்குவன் ஏன் பின்னிரவுப் குளிக்க போக வேண்டும் விடியலில் குளித்தால் போதாகா போகலாம் ஆனா விடியலில் குளிக்கப் போனால் ஊர் மக்களும் தரையூக்கரைக்கு வருவார்கள் அயோத்தி பட்டணத்தில் அருகின் நந்தி கிராமத்தில் தரையூ நதி ஓடுகிறது அதில் தான் பரதன் போவான் ஊர் மக்களும் நீராட வருவார்கள் அவர்கள் கண்ணில் பரதன் பட்டுவிட்டால் நம் ராமனை பிரித்த பாபியின் பிள்ளை இவனுக்கும் பங்கில்லாமல் போகாது என்று நம்மை ஏசலாம் பயந்து நொந்து கொண்டு பின்னிரவு பொழுதில் இரவு இரண்டரை மணிக்கே போய் குளிச்சு கொண்டுறான்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 தண்ணீரை அத்தனையும் செங்கல் உறிஞ்சி கொண்டு விடும் அதே போல லக்ஷ்மணனுக்கு வேணும்னா குளிரலாம் செங்கலை போலே பரதன் கொதித்து போய் கிடக்கிறான் ராமனின் அவன் சரையுவில் இறங்கினால் அத்தனையும் இழுத்துக் கொண்டு விடுவான் அது வச்சு போடும் பரதனுக்கு அப்ப பரதன் குளிராமல் மன தாபத்தோட மன கொதிப்போடே சரையு நதியையே வச்சடித்துக் கொண்டிருந்தான் ஆனா லக்ஷ்மணனுக்கு எப்போதும் குளிர்ச்சி குளிக்க போச்சே கோதாவரி எல்லாம் குளிர்றது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருவரும் ராமனும் தம்பி ஆனா ஒருத்தனுக்கு மனக்கொதிப்பு ஒருத்தனுக்கு இல்லை யாது காரணம் ராமனோட விட்டு பிரியாது இருக்கிறபடியால் லக்ஷ்மணனுக்கு குளிர் கொதிப்பே இல்லை ராமன விட்டு பிரிந்தபடியால் பரதனுக்கு மனக்கொதிப்பு குளிரே இல்லை நாமும் மனக்கொதிப்பு இல்லாத இருக்கணும்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனுடைய ஒற்றுமையாய் பக்தியிலேயே வாழ்ந்து கொண்டு வருகிறோமோ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 அவர் கையிலிருந்து அஞ்சு ரூபாய்ட்ட மோட்டு காணா போடுச்சுன்னா தேடறத்துக்கு கூட பொழுது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார் மற்றொருத்தன் கொதிப்படைகிறான் ஏன்னா அவங்க கிட்ட இருந்ததுலே பத்துல அஞ்சா தொலைச்சிருக்காங்க இல்லையோ இன்னூத்தனுக்கு கொதிப்பே இல்லையே ஒன்றரை லட்சத்துல அஞ்சு ரூபாய்தானே தொலைச்சிருக்காங்க அதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம மனக்கொதிப்பு இல்லாம இருக்கணும்னா ரொம்ப உயர்ந்த விஷயத்த கையில வச்சுட்டால் அப்ப சின்ன சின்ன இழப்பு மனக்கொதிப்பை கொடுக்காது நமக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி தான் வந்தது நூத்துக்கு நூறு கணக்கில் வரல கொதித்து போவோம் பெண்ணின் திருமணத்தை கஷ்டப்பட்டு செய்வோம் நன்னா ஓடி ஆடி உழைக்கிறோம் மறுபடியும் மனக்கொதிப்பு காளாவும் அப்ப யோசிப்பாக்கணும் திருமணத்தின் போது ஆனந்தமா தானே கல்யாணம் கொடுத்தோம் இப்ப மறுபடியும் கொதிப்பு வந்துருத்தேன்னால் எதிர்பார்ப்புகள் அதிகம் ஆசா அதிகம் சிறு ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியலே மேலும் இந்த குடும்ப வாக்கிய விட மிக உயர்ந்ததான பகவான் பகவானுடைய அனுபவம் அது உள்ளேயே வரலையே அது நம் கையில் இருந்து அப்ப தராசு தட்டுல ரெண்டு பக்கம் வைக்கணும் என்னமோ சின்ன சண்டக ஒண்ணு ஆச்சுப்போ இந்த தட்லவை எப்பேற்பட்ட கண்ணனுடைய அனுபவம் ராமனுடைய அனுபவம் இந்த தட்ல வைங்கோ இது ஒன்னரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட வசந்தது இது அஞ்சு ரூபாய் விட தாழ்ந்தது அப்புறம் கொதிப்பே ஏற்படாது விட்டுட்டு அப்ப பெருமானுக்கு நெருங்க நெருங்க கொதிப்பு வராது குளிர்ந்து கிடக்கிறோம் அத்தசோயோஷ விந்த அத்தசோயோஷத்து சொல்லுகிறது அவன நெருங்க நெருங்கும் கொதிப்பு விளக்கும் அவனை தள்ளிப்போஹ தள்ளிப்போஹும் கொதிப்பு வந்துடும் அப்ப மென்டல் டிப்பிரஷனோ மன அழுத்தமோ மனக் கொதிப்போ காணர்ச்சியோ இவை இத்தனை விலகி இருக்கணும் டென்ஷன் இருக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ எதை தொலைக்கிறமோ எதை இழப்பமோ எததுனால டென்ஷன் வருமோ அதெல்லாம் சின்ன விஷயம் ஆயிடுற அளவுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த பெரியதோட ஒப்பிட்டு பார்த்தால் அப்ப இது சின்னதாயிடும் சின்னத்தை தொலைச்சா மனப்பொதிப்பு வரவே வராது சாதாரணமா சொல்லுவ இந்த கோடு இருக்கு முடியாது ஆனா இந்த கோட்டை சின்னதாக்கணும்னா பக்கத்துல பெரிய கோடு போடுறதா வழி இழப்பு இருக்கத்தான் போறது வாழ்க்கையில் இழப்ப இல்லாத ஆக்கிட முடியாது நாலு பேர் திட்டத்தான் போறா நாலு பேர் அடிக்கத்தான் போறா நாலு பேர் ஏமாற்றத்தான் போறா இந்த கோட்டையை அழிச்சுட முடியாது போல ஆனா இந்த கோட்டினால எனக்கு மனக்கொதிப்பு வரக்கூடாதுனால் அப்ப இதை பெரிய கோடு பெரிய ஏமாற்றுக்காரரை கையில பிடிச்சுக்கணும் பெரிய வஞ்சிக்கிறவரை கையில பிடிச்சுக்கணும் பெரிய திருட்டுக்காரரை கையில பிடிச்சுக்கணும் பெரிய பொய் சொல்றவரை கையில பிடிச்சுக்கணும் யார சொல்றேன்னு புரிஞ்சிருக்குமே பெரிய ஏமாற்றுர்வழி க தான் மொத்த கோபாஸ்திரீகிகளை ஏமாத்திட்டு மதுரப்பட்டனத்தில் வெண்ணயையா நான் கண்ணாலயே பார்த்ததில்ல பெரிய வஞ்சகன் கன் கண்ணன் தான் அவனை கையில பிடிச்சுட்டோம்னா இந்த திருட்டும் ஏமாற்றமும் கள்ளத்தனமும் சின்னதா போயிடு பாருங்க உண்மையில் கண்ணனா கள்ளன் நாமந்தோ கள்ளர்கள் ஆத்மா அனைவரும் அவனுடைய சொத்தாக இருக்க இந்த ஆத்மா என்னதுன்னு நினைக்கிறோமே கள்ளத்தனம் நமது ஆனா அவருக்கு கள்ளன்னும் திருடன்னு பேர் வச்சுக்கிறதுலே அவருக்கு அதை விட மிக உயர்ந்த பற்றி இருக்க வேண்டும் அப்ப மனக்கொதிப்பு ஏற்படாது மனக்கொதிப்பே மாத்தர்யம் என்ன அந்த கல்விக்கு பதில் முடிஞ்சது அடுத்து நூத்தி எட்டாவது கல்வி அகங்காரி புரோக்தக எது அகங்காரம் செருக்கி இருப்பது அகங்காரம் அதற்கு அடிப்படை இருக்குற எண்ணு ரொம்ப அதிகம் அகங்காரி தர்மபுத்தன் ஜரம் தீக்கிற மருந்து கொடுத்து போடுவோம் நோய்க்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும் ஜரத்துக்கு அகங்காரம் விடுவோம் சிம்டம் பத்தி எப்பவுமே தர்மபுத்திரம் பேச மாட்டார் அதுக்கு இருக்கிற காஸ் என்ன காரணத்தாலும் அப்படிங்கறத சொல்றார் மகா அஜ்ஞானம் அகங்காரம் தான் அகங்காரம் அறிவின்மையே அகங்காரம் அறிவிருந்து இல்லை அறிவில்லை அகங்காரம் சூழ்த்து கொள்ளும் அறிவின்மையாவது யாது முன்னாலும் சொல்லி இருக்கிறேன் இப்போதும் ஞாபகப்படுத்துகிறேன் அனாத்மனி ஆத்ம புத்தியா மதி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 அகங்காரம் இதுதான் அஜ்ஞானம் அஜானம்னா அதை ரெண்டு மூணு வகைப்படுத்தலாம் ஒன்னும் ஞானமே இல்லாமல் இருக்கிறது இன்னொன்னு ஒன்ன மற்றொன்றாக மாற்றி நினைச்சு நடுறது இன்னொன்னு இதுவோ அதுவோன்னு சந்தேகப்படுறது இதெல்லாம் அஜானத்தின் வகைகள் இப்ப நாம எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போ உடல் உடலையே ஆத்மான்னு நினைக்கிற மொழியு ஆத்மா வேறு உடல் வேறு ஆனா உடலை ஆத்மான்னு புரிந்து கொண்டு அது அகங்காரம் அதுதான் அக்ஞானம் என்ன உடல்ங்கிறது வேற இயல் போட கூடியனது ஆத்மாங்கிறது வேற இயல்போட கூடினது இந்த இடத்துல மாம்பழம் இருக்கு இங்க சாத்துக்குடி பழம் இருக்கு நான் இதை பாத்துட்டு சுவாமி சாத்துக்குடி பழம் நேரம் கண்ணுக்கு தெரியருக்கு மாம்பழம் ரொம்ப நன்னா இருக்கே என்ன சார் சொன்னார் என்ன சுவாமி உங்க மாம்பழத்துல சாத்துக்குடிக்கும் வித்தியாசம் தெரியாது ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கானே என்ன சட்டுமே தலையில தட்டுடுவா பார் இது தோல் எப்படி இருக்கு அது தோல் எப்படி இருக்கு இது விதையா எப்படி இருக்கு இது எப்படி முளைச்சிருக்கா அதே எப்படி முளைச்சிருக்கு முட்டாள் வித்தியாசம் தெரியாதா சாத்துக்குடி மாம்பழம் யாரும் ஒன்னா போயிடுமா இதன் இயல்பு வேறே அதன் இயல்பு வேறே பார் அதே போல நமக்கு உடலின் இயல்பு வேறு ஆத்மாவின் இயல்பு வேறு உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாதது உடல் பல கூறுகளாக பிரிந்திருப்பது ஆத்மாவுக்கு பிரிவு கிடையாது உடல் பலவற்றாலே ஆக்கப்பட்டு இருக்கிறது ஆத்மா பலவற்றால் ஆக்கப்படவில்லை உடல் வரும் கழியும் ஆத்மா திறக்காது இறக்காது இப்படி பல வேறுபாடுகள் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கும் போது நாம் ரெண்டையும் ஒண்ணும் நினைச்சுட்டா உடலின் வேறே ஆத்மாவின் வேறே ஆனா இந்த உடலை போய் ஆத்மா நினைத்தால் அது அகங்காரம் அனகம் அகம்னா ஆத்மா அனகம் ஆத்மா அல்லாததான உடல் அனகமான உடலை அஹம் ஆத்மாவே என்று தவறாக புரிந்து கொண்டால் அது அகங்காரம் அதுதான் தர்மபுத்த சொல்ற மகா அஜானம் அகங்காரஹா அஜானமேதான் அகங்காரம் எதத பத்தின் அஜ்யானம் அனாத்மனி ஆத்ம புத்தி ஆத்மாவல்லாத உடலில் ஆத்மான புத்தி ஏதுவும் என்னுடையது அல்ல என்னுடையது அப்படிங்கிற புத்தி அது மமக்காரம் அகங்காரம் மமக்காரம்னு ரெண்டு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 அப்படின்னு நினைப்போ அப்ப எதிர்த்த வீட்டுக்காரருக்கு என்ன துன்பம் வருகிறதோ அவருக்கு எதாம் இல்லையோ அதை நினைத்து எனக்கு துன்பம் ஏற்படுறதாவே தெரியல இதே என் உடம்புக்கு ஜலதோஷம் எதிர்த்த வீட்டுக்காரருக்கு ஜலதோஷம் ஜரம் எனக்கு வருத்தம் இல்லையா கட்டம் இல்லையே என் உடம்புக்கு ஜலம் ஜலதோஷம் வருத்தம் கட்டம் ஏன் என் உடம்பென்னு நினைத்திருக்கிறபடியால் ஏன் நானே உடம்பென்னு நினைத்திருக்கிறபடியால் என்னுடைய உடம்பு நினைச்சா கூட தமிச்சிடுவோம் ஆனா நானே உடல் நினைச்சிருக்கிறதுனாலே இந்த அகங்காரம் தான் அஜ்ஞானம் அதனாலதான் ஓ ஜலதோஷம் வந்துட்டா கஷ்டப்பட்டுட்டமா இப்படி துன்பப்படுறமே அப்படி துன்பப்படுறமே அழுதல் புலம்புகள் தரைப்பட்டு போதல் எழுந்திருக்க முடியாமல் தவித்தல் இவை காரணம் ஆத்மாவே உடல் பல இன்னும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு கூட ஆயிருக்கும் ஆனா மரணம் விட்டா ரொம்பவே பயப்படுவா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கவா வந்திருக்கணும் வர முடியாது போயிடுச்சு வயசு வரைக்கும் ஒரு பங்க அட்டன் பண்ணிருக்கணும் அட்டன்ட் பண்ணல வரல ஏதோ அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத போட்டு கல்யாணம் போட்டு ஆசீர்வாதம் என்ன சொல்லி கல்யாண சாப்பாடு அஞ்சு வருஷம் சாப்பிட்டாச்சு அவர் அவ்வளவு பெரியவர் அக்ஷத்தை போடுற இழந்துட்டேனே சொல்லல அப்பவும் சாப்பாட்டுல ஆசை இருக்குன்னா எண்பத்தஞ்சு வயசாகி இன்னும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரியாது போட்டு இந்த அஜானம்தான் அகங்காரம் இதுதான் செருக்குக்கும் காரணமாகிறது இதுதான் இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் காரணமாகிறது அப்ப மகா அஜானம் அகங்காரா அந்த அஜானாத்து சம்சாரம் கிட்டும் ஞானத்தாலேதான் மோட்சம் கிட்டும் அகங்காரத்தை தொலைப்போம் உடல் வேறு ஆத்மா வேறு தெரிந்து கொள்ளுவோம் என்று உங்களிடத்தில் வேண்டி அடுத்த கல்வி எதிர்நோக்குவோம் நமஸ்காரம் இந்த வழங்கு வேஸ்ட்யிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்